இதுக்கு அடுத்தத வேற அத்தராக்களே அப்படின்னு அடுத்தது இந்த இடத்துல நான் அடுத்த வருடத்தை ஆரம்பிக்கல அது விசாரமா சொல்லணும் ஒரு ஒரு தாற்பயலிங்கத்தை மாத்திரம் காமிச்சேன் சமன்வயாசல் போட்டாரு சொன்னா அதுக்கு ஆறு தாற்பயலிங்கங்கள் சொல்லிட்டேன் உபக்கிரமோபசம்ஹாரம் அபியாச அபூர்வகா ஃபலம் அர்த்தவாதா உபபதிஷ்ட இது லிங்கம் தாத்யம் என்பதை ஆறு விதமான தாத்யம் இந்த ஆறு தாத்பரிய லிங்கமும் வேதத்துல இருக்கு வேதாந்த சமன்வயம் காமிக்காத்பரியத்துல மூணு மூணா ரெண்டா சிரிச்சிருக்க சப்த நிஷ்டம் அர்த்த நிஷ்டவத்தம் அபூர்வ அபூர்வத்தான்னு வந்து அபூர்வத்தா ஃபலம் அதுக்கப்புறம் உபபத்தி இது மூணு வந்து அர்த்த நிஷ்டர் விஷயத்துல அபூர்வத்துரத்தினால தெரியாதது இந்த சாஸ்திரத்தினால போதிக்கக்கூடிய பிரம்மா பிரம்மாத்மைகின்றது பிரமாணாங்கரத்துக்கு விஷயம் ஆகாததுனால அபூர்வம் அதனால அபூர்வமான அதுக்கப்புறம் பலவத்தாக இருக்கு அதை தெரிஞ்சதுனால பணம் இருக்கிறதுனால பலவத்தாக இருக்கு அதே சமயத்துல உபபத்தி உபபத்தியால அபாதிதான் இந்த விஷயம் சொல்லிருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உபபத்தி சொல் உபபத்தின்னா யுக்தி சொல்லி யுக்தியில அனுமான அனுமானம் எல்லாம் அந்த சேரும் இந்த அனுமான அதுனாலையும் திருத்தியே சொல்லிக் இந்த விஷயம் தப்பு இல்லை அபாதிதம் அப்படின்னு சிந்த மாதிரி இது மூணு விஷய நஷ்டமான தாற்பரியும் இந்த மூணு எங்க பிராமானியம் சொல்றதா இருந்தாலும் அந்த இடத்துல விஷயத்துல இருந்தே ஆகணும் இல்லைன்னா பிராமணியமே ஆகாது அனதிகத அவதித பலவதர்த்த விஷய போதம் தானே பிரமாணம் அதை வந்து பண்ணக்கூடிய ஞானம் தானே அதை வந்து பண்ணக்கூடிய பிரமாணம் தானே பிரமாணமே சொல்லணும் அப்போ விஷயத்துல அனதிகதத்துவமோ அபாதிகமோ மூணுல ஒண்ணு குறைஞ்ச அது பிரமாணமே இருந்து அதனால இந்த சத்வித தாற்பரிய லிங்கத்துல இந்த மூணுங்கிறது ரொம்ப அவசியம் ஒரு இடத்துல இது இல்லாமல் பிராமணியம் சொல்லவே முடியாது இதுக்கப்புறம் மூணு இருக்கு உபக்கிரமோபசம்ஹாரும் ஒன்னு ரெண்டு சேர்ந்து ஒன்னு அபியாசமானு ஒண்ணு அரசாத இது மூணும் எப்ப எப்படின்னு சொன்னா இது வந்து சப்தனிஷ்ட தாற்பரிய லிங்கம்னு சொல்றாங்க அந்த வாக்கிய சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது ஆரம்பம் கடைசி இதேதானே உபக்கரமசம்ஹாரம் ரெண்டு இடத்துல ஒரே மாலை விஷயம் வந்ததுனா உபக்கிரம உபசம்ஹாரம் ஐக்கர் சொல்றோம் ஒரே விஷயம் திரும்பி திரும்பி அதில் சொல்லப்பட்டிருக்கு அது அபியாசம்னு சொல்லுவோம் அதை பத்தி விசேஷமான ஒரு அர்த்தவாதம் அர்த்தவாதவா அப்படின்னு மூணு சப்த சொல்றோம் சப்தத்துல சொல்ல வேண்டிய விஷயம் இது மூணு எல்லா இடத்துலயும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது தாத்திரிங்க லோகசித்தமான நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயத்த பிரதிபாதனம் ஒரு பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஆரம்பத்துல இந்த விஷயத்தை பத்தி பேசறேன்னு ஒரு சாதாரணமா சொல்லுவார் சொல்லிட்டு ஆஹ் தான் பேசினது சரியானதுன்னு சொல்றதுக்கு என்னென்னா சொல்லணுமோ அவ்வளவு யுக்திகளையும் சொல்லிட்டு கடைசியில் அதனால இந்த இதுதான் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சாருன்னா சாதாரணம் அப்படிதான் முடிக்கிறது இந்த பர்வதோ வன்சுமான் சாத்திகாரம் வந்து பஞ்சாபக நல்ல உதாரணம் பர்வதோவன் சுமான் ஏன்னு கேட்டா ஹூமான் யோ யோ தூமவான் தவன் சுமான் ஜசா மகாந் உதாகணம் தசா அயம் அப்படி பர்வத தசா ஹூமவான் எதுக்காக பிரயோகம் பண்ணிருக்க இவ்வளவு தூரம் எங்கிருக்காரு பருவதோபண்ணியமாங்கிற ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக இருக்கான் அப்படின்னு சாப்பிட்றீங்க கண்டுபிடிக்கிறாங்க அதனால உபக்கிரமத்திலும் உபசம்ஹாரத்திலும் ஒரே விஷயம் ரெண்டு வருதுன்னு சொன்னால் இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் மொத்தமும் மொத்த வாக்கியங்களும் அதுக்காகத்தான்னு பூஜிக்கலாம் அபியாசம் சொன்னா ஒரு விஷயத்துல நமக்கு ஜாஸ்தி தாற்பம் இருக்குன்னு சொன்னா மத்திய மத்திய நடுநடுவில் அதை திருப்பி திருப்பி சொல்லிண்டே இருக்கும் பட்டா அவருடைய அப்படி ஒரு ஸ்வாவம் லோகசித்தமான திருப்பி திருப்பி சொல்றாருன்னா அவள் அவருடைய தாற்பத்தியம் இருக்கு கீதையில அவர் திருப்பி திரும்பி ஒரே விஷயத்தை சொல்றாரு ஆத்மஸ்வரத்தை சொல்லிந்தே வரு நினச்சின்ன நிமிஷம் சொல்லிண்டே இருக்கேன் ஏற்கா சொல்றாரு உடலுரை சொல்லியாக்கிய திருப்பி புனருப்தி புனருப்தி தாற்பயம் தெரிவிக்கிறது இல்ல எங்கேயா மறந்து கூட போறானே கேட்கிறவன் வேற ஏதையோ கவனிச்சு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயத்தை கூட போறானேங்கிற பயத்துல அந்த விஷயத்த வக்தாவாக இருக்கிறவர் அவன் மறக்க கூடாதேங்கறதுக்காக திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பார் இது அர்த்தம் அப்புறம் அர்த்தவாதம் அர்த்தவாதம்னு சொன்னா ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப உசத்தியாக பிரசம்சை பண்ணியிருந்தோம்னா சட்டின கவனம் அதுல வந்து போகும் அவ்வளவு பெரிய விஷயமா அது அப்படின்னா அதுதான் தாற்பயம் இத மூணும் சப்த நிஷ்டமான இருக்கு இது மூணும் எல்லா இடத்துலயும் இருக்கணுங்கிற அவசியம் இருக்கு அர்த்த நிஷ்டமான மூலம் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்ப இதை எந்த உபயோகப்படுத்துறாருன்னு சொன்னால் எந்த இடத்துல ஒரு பெரிய வாக்கிய சந்தர்ப்பம் ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்காருன்னு பாருங்க அது போல பெரிய வாக்கிய பல விஷயங்கள் புதுசு வருது இந்த அனதிக அபாதித பலவர்கான அர்த்தங்கள் பல அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லும் எதை சொல்றதுக்காக இது வந்திருக்குன்னு நமக்கு சந்தேகம் பார்க்கணும் பல விஷயங்கள் சொல்றாரு முக்கியமா ரொம்ப முக்கியமாக இவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பல விஷயங்கள்ல அனைத்து அபூர்வத்தான் வருது எப்படி உதாரணமா அந்த பிரதர்தனாசிகரணம் வரவே இந்திரன் வந்து அந்த பிரதர்தனனுக்கு உபதேசம் பண்றச்சே பிராணோஸ் பிரஜாத்மா அப்படின்னு பார்த்து பிராண உபதேசம் பண்றா இது நமக்கு தெரியாத விஷயம் தான் அந்த உபாதனை பத்தி யாருக்கும் தெரியும் அதனால பிராணம சொல்ற மாதிரி தெரிகிறது ஜீவஸ்வரூபத்தை சொல்ற மாதிரி தெரிகிறது பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதும் தெரியிறது வேற வேற என்ன ஒண்ணு தேவதை இந்திரன் தன்ன பத்தி என்ன உபாசனம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா இந்திர உபாசனையை சொன்ன மாதிரி தானே தெரிகிறது இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே அபூர்வமாக சொன்னதாக தெரிகிறது ஆனா இவர் ஏதாவது ஒண்ணத்தான் சொல்லி கொடுத்துருக்கணும் ஏன்னா இவர் கேட்டதே அதுதான் எது ரொம்ப கிதத்தரமும் அதை சொல்லுவனும் நான அவர் சேர்ந்த வார்த்தையில சொல்லல இதை சமத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு உபகிரம உபசமாக வச்சிருந்தார் ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்காரு கேட்டார் சிதத்தமம் ரொம்ப சிதத்தமம் ஆக எது நினைக்கிறோ அதை சொல்லிருந்தோம் சிதத்தமம்னா பிரம்மஸ்வரூபம் அதை தவிர வேற கிட்டம் கிடையாது ஏன்னா மோட்சத்துக்கு சாதாரணமாக இருக்கிறதுனால அதே சிததமத்துவத்தை அதே பிரம்மஸ்வரூபத்தை ஆனந்தோ அஜரோ அமிர்தகான முடிவுல சொல்லியிருந்தார் இப்போ ஆரம்பத்திலையும் பிரம்மஸ்வரூபத்துல ஆரம்பிச்சிருக்கு ஆஹ் முடிக்கிறதுலையும் அதே பிரம்மபுரத்துல முடிச்சிருக்கு இப்ப உபக்ரமம் உபசம்ஹாரம் ரெண்டுத்தை பத்தியே சொல்லி இருக்கிறதுனால மற்ற விஷயங்கள்லாம் இந்த பிரம்மத்தை மோதிக்கிறதுக்காக நடுவுல அபூர்வமாக சொல்லி இருந்தாலும் சொல்லிடுறதுக்கா என்ன உபதேசம் பண்ணாருன்னா பிரம்மோபதேசம் பண்ணாருன்னா சொல்லியா ஆனா இந்த உபக்ரமோ உபசம்ஹாரத்தை வச்சேன் மொத்த வாக்கிய சந்தர்ப்பத்துக்கு சாத்தரிய சந்திரம் பண்ணி இருக்கு அபியாசங்கிறது நிறைய மாதிரி சொன்னேன் பத்தம் பத்தி ஒன்பது தடவை சொல்லிக் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தா போரில் வேற சந்தேகம் வருது அப்படின்னு இதெல்லாம் அத்தியாச தாற்பயலிங்கம் இதே மாதிரி அர்த்தவாதங்கள்லாம் இருக்கு இந்த இவ்வளவு தாற்பயல லிங்கமும் வேதானந்தத்தில் பிரம்ம விஷயத்துல சமன்விதமாக இருக்கிறதுனாலே வேதானந்த பிராமணியத்தை அசைக்க முடியாது பிரம்ம குழு தான் பிராமணிய செலியாகணும் இதை எங்கேயுமே எழுந்து போக முடியாது